எல்லாம் யானை தந்தம் யானை என்ன ஒவ்வொரு அங்குலத்துக்கு யானை பெரிய உருவாச்சு அதெல்லாம் இங்க அவங்க கிடைக்கும் அப்போ யானை தந்தத்தை இடையிடையே வைத்து அருமையாக வெளி கட்டப்பட்டிருக்கிறது அந்த எது அந்த நாற்பது கிலோமீட்டரும் மத்த வெங்காளட்டு வந்தோடர் வேலி கோடி அரணம் உடுப்பூராகும் இந்த பொத்தப்பினாட்டில நாம நினைக்கிற கண்ணப்ப நாயர் வாழ்ந்த இடம் என்னன்னா பேர் உடுப்பூர்னு பேர் அந்த உடுப்பூர் நல்ல மலைவளம் சார்ந்தது அருவிகள் அப்படியே முத்துக்களை கொண்டு வந்து தள்ளும் பூரா வேலி எப்படி போட்டிருக்கும் யானை தந்தத்துல வச்சு நெருங்க கட்டிய வேலி இல்ல வேலி கட்டு அடிக்கடி சொல்லுவோம் உயிர் வேலியா கட்டணும் இடம் எப்படி நெருங்க கட்டணும் என்றெல்லாம் நம்ம இப்ப மாதப்படுத்தோம் இல்லைங்களா இப்ப வந்து பணம் இருந்து பாட்டு என்ன பண்ணிடறான் செவரே எடுத்து விடுறான் பம்பு எல்லாம் போச்சு இது எனவே இப்படிப்பட்ட அருமையான வளமுடைய முது பதி மிக பழமையான பதி உடுப்பூர் அங்க எல்லாம் யார் இருக்காங்க தாத்தா அப்படின்னார் குன்றவராதனில் வாழ்வார் மலிநலத்துல வசிப்பவங்களுக்கெல்லாம் குறவர் குரத்தியர்னு பேர் மருதநிலத்துல வாழுகின்றவர்களுக்கெல்லாம் உழவர் உழத்தியர்னு பேர் தொுமாக பாகுபாடு செய்து இந்த மலை மலை சார்ந்த இடங்கள் குறிஞ்சி காடு காடு சார்ந்த இடம் முல்லை வயல் வயல் சார்ந்த இடம் மருதம் கடல் கடல் சார்ந்த இடம் நெய்தல் என்றெல்லாம் பாகுபடுத்தி இவை எல்லாம் இல்லாத ஒரு கால எல்லையிலே வெறும் மணலாக வெப்பமாக இருக்குமானால் அது பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் பாலைநிலம் என்று சொல்லுவோம் இந்த அஞ்சுக்கு மேல ஒரு நிலப்பாகுபாடு இன்னைய வரைக்கும் இல்லை பார்த்து இன்னை வரைக்கும் இது அறிவியல் அறிவியல் ஆமா இவ்வளவு பெரிய நீண்ட நிறைய நிலப்பரப்பை நான்கு வகையில் அடைக்கி நான்குக்கு மிகுதியாக என்றோ ஒரு நாள் எப்படியோ திசை எல்லாம் மாறுபட்டு வெறும் வெப்பமும் வெறும் மணலுமாக இருக்குமானால் அதனை பாலை என்று கருதி பெயரும் கொடுத்தான் தமிழன் கி மு எந்த நகரம் எந்த அமெரிக்காவோ எந்த ஆங்கிலேய ஆட்சியோ வராமல் தன்னந்தனியா இருந்த தமிழனுடைய சிந்தனையில் இந்த ஐந்து பாகுபாட பண்ண இதை விட அகில உலகத்திலே இந்த ஐந்து பாகுபாட்டுக்கு மேல ஒரு பாகுபாடு இருக்க ஒரு நிலத்தை காட்ட முடியுமா ரொம்ப அருமையாக அதற்கு தெய்வத்தை சொல்லி இந்த ஆன்மீகம் வேணாம் வேணாங்கிறானே சமயம் கலக்கப்படாதுங்கிறானே நான் நிலங்களிலும் சமயம் கலந்தது குறிஞ்ச நிலத்துக்கு யாரு முருகன் பா முன்னலத்துக்கு யாரு கண்ணபிரான்பா மருதநலத்துக்கு யாரு இந்திரன் பாதி நிலத்துக்கு யாரு வர்ணன் பா சமயம் கலக்காது பாதி தெரியுமா சூரியனும் காளியும் அப்ப சமயம் கலவாத நிலப்பகுதியே இல்லை இல்லை மக்குகளா பிராணம் எடுக்கிறீங்களேப்பா எடுக்கிறீங்களே எப்படி எடுப்பீங்க அதனால குன்றவராதனில் வாழ்வார் சரி அப்ப புறவரெல்லாம் வாழ்ந்தார எப்படி இருக்கா நீங்க அந்த புறவர்கள் வாழ்கிற பகுதியை எப்படித்தான் அந்த மாண்புமிகு அமைச்சர் பார்த்தார தெரியல இது பெரும்பாலும் திருநாயத்தில் இருந்தது குன்றத்தூர்ல இருந்தது திருநாகேஸ்வரம் குண்டத்தூர் அரசாங்க வேலையா போகும்போது ஒரே இருந்து இருப்பாருல இருந்து இருப்பாரு பூம்புகாரில் இருந்து இருப்பாரு கருவூர்ல இருந்து இருப்பாரு இதெல்லாம் அவங்களுக்கு சோழபுரத்துல இருந்து இருப்பாரு மாண்புமிகு அமைச்சர் அரசரோடவே கலந்து படகுனவர் எந்த போய் குறவரை பார்த்தாரா எப்படி பார்த்தாருன்னா ஆருமையா அந்த குறவர் வாழ்க்கையை அப்படி தெரிகிறார் குன்றவராதனில் வாழ்வாரு முன்னையும் பின்னையும் என்ன கிடைக்கும் தெரியுமா புதுக்கோட்ட மாதிரி மதுரை மாதிரி ஆவணி மூல வீதி அகன்று அகலமா நீர் மாதிரி மறுங்க தூங்க எல்லாம் மிருகங்களை பிடிக்கிற இந்த வலை இருக்கு பாரு அதுதான் முன்னால முன்னால கிடக்கும் அதுதான் கிடக்கும் ஏன்னா அவங்க தொழில் அது அது கேட்பதான் அவங்களுடைய சூழ்நிலை அமையும் அதனால எனவே சூந்த பாங்கர் வார்வாலை மாறுங்கு தூங்க உள்ள என்ன இருக்கும் அந்த ஊருக்குள்ள பன்றியும் அது நம்ம கூட தான் இருக்கான் இன்னும் சொல்ல இருக்காது புலியும் ஏப்பா எண்கும் கரடி காடாமாயும் மான் இவையெல்லாம் அன்றியும் பாரு நிலத்தில் வாழ்நர் புறவர்கள் அவருடைய சுற்றுச்சூழல் வலைகள் இடம் வாழ்கின்ற இடம் மிருகங்கள் இருக்கின்ற காயும் எல்லாம் காய் தினைதான் காய் ஏனா உணவு சொல்லியாயிட்டு விலங்கு சொல்லியாயிட்டு ஊர் சொல்லியாயிட்டு பெயர் சொல்லியாயிட்டு யாரு யாரையலார் ஏதவனிப்பாடும் பரிசேலோர் எம்பாவாய் என்று கேட்டாரு பார்த்தீங்களா இவெல்லாம் பாடிட்டாரு அருமையா இப்படிப்பட்ட அருமையான அந்த ஊர் அங்கே வன்பூலி கூறுடையோடும் பயக்கரி கந்தினோடும் புந்த அலைச்சிறுமக்கள் புரிந்து உடன் ஐயா இந்த கரடியும் புளியும் இருக்கிறீங்களே அதெல்லாம் என்னன்னா அவங்க எல்லாம் கரடி எல்லாம் இவங்களை கண்ட புலி எல்லாம் ஏலி மாதிரி ஏளி மாதிரி அவ்வளவு வலிமை என்ன செய்வாங்க புலி கூட்டிட்டு இருக்கும் அத ஒரு எட்டு வயசு பையன் ஏழு வயசு பையன் என்ன பண்ண வந்துடுமா காத பிடிப்பான் அப்படியே தரத்து அது கிடக்கும் பயக்கரி கந்தின் ஓடும் யானை குட்டி இருக்கு அது காதை பிடிச்சே எழுதிட்டு வருவாங்க நடக்காட்டி கூட அவ்வளவாட்டம் புரிந்து உடன் ஆடல் விளையாட்டா அது மாதிரி வச்சிருப்பாங்களா புலியோடும் யானையோடும் சிவம் அங்க இருக்கிற பெண்கள் பெண்கள் என்ன பண்ண பெண்களும் சரி நிகர் சமானமாக வாழும் இந்த நாட்டிலே ஒரு காலத்தில் நடக்கூட அமைப்பு பெண்மை மகளிர் ஒதுக்கிறீங்க பெண்கள் இறங்காதீங்க தமிழமாக மென்மை உண்டு குழந்தை உண்டு அதெல்லாம் தூக்கி தர முடியாது மென்மையானது என்பது தானே அவங்க இருக்கை கொடுத்து நாம எந்திரிச்சு உட்கார் சிகர் சீங்கள எப்படி வர முடியும் ஒருவாலத்து வர முடியும் அதனால அந்த குறவர் வாழ்க்கையிலே ஆண்கள் இப்படி விளையாடுறாங்க பெண்கள் இப்படி விளையாண்டாங்க சொல்ற எனக்கு என்ன தெரியுது மக்கள் நமக்கு முதல் நம்பர் அன்பூறு காதல் கூற ஆணையும் ஆண் பிணைகளோடும் இன்பூர மருவி ஆடும் யிட்டியர் மகளிர் அந்த பெண் குழந்தைகள் எதோடு விளையாடும் மான்குட்டியோட தான் விளையாடுமா என் புலிகுட்டியோட விளையாட்டுமே யானை குட்டியோட விளையாட்டுமே சரி நிகர் சமமாக அன்பூர் காதல் கூற அணையும் பிணைகளோடும் மான்குட்டியோட விளையாடுவாங்களா ஒரு காலத்துக்கு கூட இந்த பேட்மிண்டன் அங்கதான் விளையாண்டியது நம்மளும் தான் இப்ப நம்ம தகுதியே பேட்மிண்டன் ஆகியும் ஏன் அவ்ளதான் தகுதி ஏன் அவங்க போய் விளையாட்டுமே சும்மா எதேனும் செய்யப்படாது எதேனும் அவங்க பெண்மை அவளுக்கு அச்சம் நாணம் இதெல்லாம் இருக்குது எப்படி புட்பால் விளையாட முடியும் தூக்கி எறிகிறீங்க காலெல்லாம் தூக்கிறீங்க அது உங்களுக்கு சரி ஆண்களுக்கு சரி பெண்பால நல்லதா அந்த நாடு நல்ல நாடு ஆகுமா வலிமை இருக்கலாம் கூடாது இந்த பாட்டையே செய்யணும் இருக்கிறவங்களை பத்தி ஆண்கள் தேவையா ஒரு ஆராய்ச்சி மாணவன் பீகை எடுத்துக்கலாம் ஐயா பொ வந்து கண்ணபரட்ட போலாமே இதெல்லாம் சொல்றாரு நாட்டுல பண்பாடு தெரிஞ்ச ஒண்ணுதா இல்ல நேரம் போய் சொல்ல தெரியும் ஒரே பாட்டுல பிடிச்சிடுவாரு அது தெரியும் ஆனால் அங்க இருக்கிற ஆண்கள் விளையாடுறாங்க பத்தியாப்பா புலி குட்டியோடும் அங்க இருக்கிற பெண்கள் பாப்பா எல்லாம் இதோட விளையாடுறாப்பா தெரியா மான்குட்டியோட விளையாடுறா ஏன் இவங்க மென்மை அதுவும் மென்மை இவங்க வன்மை அதுவும் அப்படி விளையாடுவாங்க ஏற்ற விளையாட்டு ஆண்மை பெண்மைக்கேற்ற விளையாட்டு பெண்மைப்பா இதுதான்பா பண்பாடு நாகரீகம் என்பதற்காக அழைத்தவரை நேர கண்ண பிறகு போன்புற மறிவியாடும் எய்த்தியர் மகளிரங்கும் வெல்வாடை தருகன் பெஞ்சொல் வேட்டுவர் கூட்டந்தோறும் ஒன்பிகள் என்னது ஆணகு வச்சுகிட்டு தரத்துட்டு வந்து அப்படி விளையாடும் சமுதாயம் பெஞ்சம் எப்படி இருக்குறாங்க பெரியவங்க எப்படி இருக்காங்க ஒலியும் ரெண்டும் வெறும் ஒலி காட்டினா போதும் அது ஒலியும் பெரியவங்களா இருக்க என்ன கொல் ஏரி குத்து என்று ஆத்து என்ன பண்ணுவாங்க கேட்டா அவங்க ஏன்னா வன்மையானவர்களா இந்த மிருகங்கள் இருக்குமா ஏய் அங்க போகுறா குத்ரா அங்க நிக்கிறேன் இங்க பாக்குற குத்ரா அது வெற்றா இந்த குத்து வெட்டு சத்தம் தான் ஒளி ஒளி என்ன முன்னாலிருகங்களும் மற்றவையும் இதைத்தான் நம்ம ஏழாம் திரு முறையில் நம்ம பெருமான் சுந்தரர் சேரமான் நிறைய பொருள் கொடுக்கிறார் யானை மேலே ஏற்றி வர மேல பத்து பரண்டு யானை மேலே நிறைய பொருள் கொடுத்து இவர் கையில அஞ்சு வரணி மோதிரம் போட்டு கழுத்துல எல்லாம் பெரிய நீண்ட இதெல்லாம் போட்டு கையில கடகம் போட்டு அனுப்புறாரு சுந்தரமோன் சுவாமியோட ஆஹா திருவாரூர் போன உடனே அங்க இருக்கவங்க எப்படி பாப்பாங்க ரொம்ப அருமையா வைப்பாங்க பறவையார்லாம் வரவேற்பாங்க நினைச்சுட்டு போகுது எங்க வந்து இப்போ இதோ இப்பொழுது குங்கு நாட்டுல பூண்டி அணுகுறோம் அப்படின்னா திருமுருகன் பூண்டி வந்து வந்தவண்ண பார்த்தார் பெருமான் சிவகணங்களை இந்த மாதிரி நல்ல வேடுவரலா விட்டு ஆளை அடிக்காதீங்க கேட்கணுமா எரியமை பணி கொடுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் திருப்பள்ளி எழுச்செல்லாம் படிச்சது போச்சு யார் யா இறங்கியா கீழே யானுமே கையில என்ன வச்சிருக்குது எல்லாம் படையெல்லாம் இருக்கணும் குத்து வெட்டுங்கிற மாதிரி பார்த்தா பழைய மாப்போசி கெட்டார் அப்படி இருக்கு காது வரைக்கும் நீண்ட ஆளை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு இறங்க இறங்கி விட்டாரு போச்சு எல்லாத்தையும் எடுத்து வெய்ய இது சேரமான நீ எடுத்து வையா இல்லை எடுக்கிறியா அதை நான் செஞ்சுட்டு வந்த வேலைய நீ செஞ்சாலும் இல்லைன்னு எடுத்துன பாவ எல்லாத்தையும் எடுத்து யாரோ ஒருத்தர் போட்டார் இதெல்லாம் கழிட்டு சொல்றார் வெண்பெட்டு போட்டுது இந்த யான குட்டியான ஓடிட்டு போடும் என்ன பருவான்னு பாவம் கடுமையான போவோம் அட தாந்தராட்டி மற்றவங்க தந்தத புடிங்க நேரப்பங்க திருமுருகன் பூண்டி பாட்டு எப்படி இருக்குண்ண பாட்டு எப்படி இருக்குண்ணி இசைப்பயனமூதா அதான் ஒரு பாட்டு தான் அதான் ஒரு பாட்டு தான் இங்க பாடுறது அப்படி இங்க பாட முடியுமா கண்ணு செவந்து காது வெளுத்து இப்படி அப்படி பாட முடியுமா உள்ள போச்சு கொடுகு வெஞ்சிலை படுக வேடுவர் சொல்லி திடுகு மொட்டன குத்தி கூரை கொண்டாரலைக்குமிடம் ஏன்னா ஊரே கொள்ளடிக்கிற பேர இருக்கானுங்க பகல் கொள்ளையா இருக்குது பகல் கொள்ளையா இருக்குது நீ ஏண்டா தந்தைன்னு கேக்குறியா அது தறியா இல்லையா மொட்டன குத்தி கூரை கொண்டாரலைக்குமிடம் இப்படிப்பட்ட இடத்துல இருக்கீங்க சரி நீ இருந்தா பரவாயில்ல சாமி உங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லாத ஆளு வீட்டுல அம்மா சிந்த பெண்ணின் பெருந்தகை இருந்ததே அதுதானே வேணாம் நீ மட்டும் பரவாயில்லப்பா பொண்ணு சமாளிச்சுப்ப எதையும் தாங்கும் இதையும் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு இல்லை திடுகு மொட்டனை குத்தி கூரை கொண்டாரலைக்குமிடம் முடுகு நாரிய வடுகர் வாழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் திருப்பூர பூண்டில இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடு பதுசான பொண்ணு எங்க அம்மா அந்த மங்கை தன்னோடு எத்து கிங்கிருந்தீர் எம்பிரானிரே ஏன் அப்படி இருக்கீங்க நல்ல இடத்தா போறது இல்ல அங்க போயிருக்க கூடாவது ஒரு பொருள் எடுக நுண்ணடை மங்கைதன்னோடு எத்துக்குங்க இருந்தேன்னு ஏன் அந்த அம்மாவோட இருக்கீங்க அடி வாங்குறேன் இங்க கணவன் மணிமே கொஞ்ச நுண்ணை தன்னோடும் இருந்தி இங்க குடியும் உருவமா உட்காந்துருக்கு நான் அங்க அறிவாயித்து உட்காந்து இருக்கிறேன் ஏயா சிவசிவ அங்க திடுகு மொட்டனை குத்தி கூரை கொண்டார் அலைக்குமிடம் அதான் சொன்னார் என்ன கொல்லாத்துழுமிய ஓசை என்று அதனால இப்ப ஒலி என்ன ஒலி எங்க பார்த்தாலும் அந்த ஒலி எடுத்தீங்கன்னு சொன்னா நம்ம மனோகரம் போய் எடுத்தாருன்னா கொல்லு குத்து வெற்று அடி இதுங்க அதான் ஒலி இதுதானா இருக்குமா வேற எது ஒலிய ஒலிய வச்சு கேளுங்க கேட்டா துடியும் துடியினுடைய ஓசை கொங்கும் தார வச்சு ஊதுவாங்க அந்த ஒலியும் இருக்கும் சிறுகன் ஆகுளியும் கூடி அது ஒரு பறை அந்த பறையினுடைய ஒளியும் கல்லனும் ஒளியின் மேலும் கரங்கிசை அறிவியங்கும் இந்த மக்களின் ஒளி இப்படி இருக்கும் அந்த அறிவியின் ஒளி இழுமென இழிதரும் அறிவிப்பழ முதல் சோலை மலை கிடவோனி ஒரே பாட்டுல ஒளியும் ஒலியும் முன்னிரண்டு ஒளி பின்னிரண்டு அடி ஒளி இப்படி எல்லாம் வந்து நாட்டு வர்ணனி கூட வேணாம் சமயத்தை கலந்துட்டா ஜன்னி புறந்துடும் வேண்டாம் ஜன்னி புறவு நாடு நல்லாவே இருக்கட்டும் இந்த மாதிரி இலக்கிய உலகில் என்று எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பதினஞ்சு செய்கிழார் கம்பர் வில்லிபுத்தலார் காட்டப்படாதா அது இலக்கிய மலம் அதனால என்ன நாடு கட்டுப்படுமா அந்த பக்கமே திரும்ப மாட்டேங்கிறீங்களேப்பா குஸ்தியும் காதலிலும் தோல்வி கண்டால் கண்ணி ஒரு இதே பாடி பாடி பாடி ஒழிச்சு நாட்டை குடிச்சோட அடிச்சுங்கள இலக்கியம் காட்டும் இயற்கை என்று ஒரு தலைப்பது வாரத்தில் ஒரு நாள் சேக்கடா கம்பர் வெள்ளி என்று போக என்ன அந்த ஒலி ஒன் கட்டுப்பிடுமா எல்லாம் மூடி வச்சுருவான ஒரு நாலாயிரம் பேர்ல ஒரு நாற்பது பேராவது அறாரா என்று பார்ப்பான்ல இலக்கியம் வளம் வரும் பாவிகளை செய்யலே துண்ணும் வேடர் அயற் கவர்ந்து கொண்ட வேறு பல் உரிவின் மிக்க விரவும் ஆன் நிறைகள ஏறுடை வானம் தன்னில் எடிகூடல் எடிலி ஓடும் மாடுகள் முழக்கம் காட்டும் அதக்கை மானிறைகள் எங்கும் இன்னொரு பக்கத்தில் அந்த பசு கூட்டம் இப்படி இந்த ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நிகழ்கின்ற பொழுது திடீர்னு அவன் இருக்கும்போது ஏமாந்து தூங்கும் போது குண்டு போறது எல்லாம் இப்ப இத்தனாம் தேதி இத்தனா நாள் உன்னுடன் நான் போரு நீங்கள்லாம் அந்த ஊரை விட்டு வெளியில் போய்விடுங்கள் என்று சொல்லுவாங்க அதுல பசு போகாது அதெல்லாம் அந்த பசுவை கொண்டாந்த கொண்டு வந்து இவங்க காப்பாங்க அந்த பசுக்களின் கூட்டம் போர் நிலையிலும் அறமையே தவடுகின்ற போர் போர் இதை கொஞ்ச நாள் காட்டிருந்தான் சிவாஜி நம்ம எம்ஜிஆர்லாம் ஆடும்போது அட்டகத்தி வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு அடிக்கும் போதாவது கூட எதிரி கையில படையில்லைன்னா பேசாமல் இருந்துடுறது என எதிரி கையில படையில்லாத போது செய்யப்படுது ஏன் இன்று போய் நாளை வா என்றான் இன்று போய் நாளை வா என்றான் எதனால தங்கிட்ட கருவி இருக்குது அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை வானொலியில அல்லவா அதை ஒருத்தர் ராமன் இங்க நிற்கான் அங்க ராம நிற்கான் ராம நிற்க இங்க ராவன் இங்க நிற்கான் ராவணன் கையில ஒரு படையும் ராமன் கையில படை இருந்தது இன்னைக்கு போய் நாளைக்கு வாழ்னா இன்னைக்கு போய் நாளைக்கு வாழ்னா இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்கினான் விமர்சனங்கள் எல்லோரும் கால்கிற வாங்க முடியல கண்டனை இன்று போய்போர்க்கு நாளை வான நல்கினான் நல்கினான் நாளை வான நல்கினான் உயிரை கொடுத்தான் அர்த்தம் காலத்தை அவகாசமும் கொடுத்து அவகாசத்தோடு உயிரியும் கொடுத்தான அவன் நாடே அப்படி வள்ளல் பான வாழை தாவூரு கோசலை நாடு உடை வள்ளல் எது சொல்றேன் கருத்தை விளக்கிட்டு பாட்டை கொண்டாந்து நிறுத்தணும் ஒரு ஒரு சொற்பொழி வேணா ஒரு மணி நேரத்தில் ஒரு பதினஞ்சு பாட்டு பத்து பாட்டா வரணும் இந்த மூலாசிரியருடைய கருத்தை ஒழிக்கணும் இருக்குது இதே முன்ன முன்னே வச்சுக்க நீ மறைந்து அதை காட்டு அதை காட்டு போக வேண்டியது எது கம்பர் வாக்கும் சேக்கடார் வாக்கும் விளக்கத்துக்கு தான் தோணும் அவங்க போவா ஒரு பத்து பாட்டு அது ஒரு மணி நேரத்தில் ஆடாடாடா அதுல பத்து ஆன்மா படிக்கட்டுமே கம்பர் வாக்கு வறுமி சேக்கடார் வாக்கு வளருமி மொழி வளருமி பண்பாடு வளருமி அதனால இந்த பசு கூட்டங்கள் மட்டுமல்லாமல் ஏறு உடைவான முழக்கம் காட்டும் ரெண்டு ஒளி இப்ப பாருங்க ஒளியும் தான் முன்னால் இருக்கிறது ஆனிறை கூட்டம் அப்படியே கொஞ்சம் ஆயிரம் ஆயிரம் பசுமாடு இருக்குதே அதே அப்படின்னு அடுத்த ஒரே சீழ இருக்கிறா என்ற இடிகள் இரண்டும் ஒன்று மாறுபட்டு முடிக்கும் ஒலியும் ஒலியும் நல்லாவே கட்டுக்கிறாங்க அருமையா கேட்டுக்கிறாங்க மைச்சேரி வந்தோடில் மாறாபர் தம்பால் அச்சமும் ஆருளும் என்றும் அடைவீலாரு அந்த ஊர்லப்பா ஒரு ஒரு ஆள் நல்ல வேடர் உள்ள தலைவன் அந்த ஆளுக்கு என்னன்னு கேட்டாரு இந்த ரெண்டு மட்டும் அவங்க அகராவிலேயே தெரியாது என்னன்னு தெரியாது என்னன்னாரு அச்சம் அப்படின்னா அது அது எங்க இருக்குதுங்க கீழ்மண்ணல் பக்கமா நீங்க வேலூர் பக்கமா இல்ல கேக்குறேன் இல்லைங்க மயிலாடுதுறை அச்சம்னா என்னன்னு தெரியாது இன்னொன்னு ஆரோளும் கருணைங்கிறது தெரியாது என்னன்னே தெரியாது அச்சம் என்பது மடமையாடா அஞ்சாமை திராவிடர் உரிமையாடா யாரு சொன்ன யாரு சொன்ன நீ சொல்லுவ எங்க திராவிடர் அப்படி இல்லை அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் எங்க உடமை எங்களு ஒரு ஆளுதான் இருக்கிற அஞ்சாவை பேரமைத்து நிதான நிதானம் தான் முதல் ஞானி அவர் தான் திருவள்ளுவன் அடைவீல இந்த புழுக்களும் உணவு கொள்ளும் கொஞ்சம் புழுக்கள் ஊனின் புழுக்கள் நல்ல புலால்லாம் சாப்பிடுவாங்க அவங்க உணவுதான் என்று நச்சேடில் பகழி வேடற்கு ஆதிபாதி நாகன் என்பான் அப்படிப்பட்ட ஆள் தான் ஒருவர் நாகன் பேர் இந்த பொத்தப்பி நாட்டுடைய தலைவன் யார் தெரியுமா நான் ஆணையிட்டால் அவன் தான் நாகன் பேர் நாகன் அப்படிங்களா இப்பதான் அந்த அரசர் பத்தி சொன்னார் பெற்றியால் தவமுன் செய்தானும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான் அவர் பத்தி என்ன செய்யணு ஆள் வெத்து இருக்கிற ஆளுதான் இருந்தாலும் அவன் வயிற்று கண்ணப்பர் பிறந்த மரப்பார பெற்றியால் தவமுன் செய்தான் ஆயினும் பெரிய தவம் செய்தவன் தான் இன்னைக்கு நேரத்தில் தவம் செய்த ஆனாலும் பிறப்பின் சார்பால் வந்த பிறப்பு குத்துவும் வெட்டுங்கறது அந்த குறவர் மரபு அதனால குற்றமே வாழ்வான் கொடுமையே தலை நின்றுள்ளான் விற்றோலில் வீரில் மிக்கான் பெஞ்சின மடங்கள் போல்வான் சிங்கம் சிங்கம் கூட தோற்று போறோம் அவங்க மனைவி மற்றவன் குறிச்சி வாழ்க்கை மனைவியும் மனைவி தத்தையின்னு பேரு தத்தையின கிளீனு கூட அர்த்தம் தத்தை ரொம்ப அருமையா கிளியான் பதூசு இந்த நாகனுக்கு தத்தைங்கிற அருமையான மனைவி இருந்தார்களாம் என்று ஆரம்பித்தார் ஆரும் பேரல் மாறாவில் தாயத்து ஆண்ட தொல்குடியில் வந்தால் இரும்புலி எயித்து மனவு கோத்து பெரும்புறம் அலைய புண்டால் அது எப்படியோ ஒலியும் ஒலியும் எடுத்தார் அந்த அம்மா காலத்துல நீளமா போட்டிருக்குது அது என்ன போட்டிருக்குனாரு இரும்புலி எயித்து தாலி இந்த புலிப்பல் எடுத்து அப்படியே கட்டி கட்டி கட்டி கட்டி அப்படி போட்டு அது அந்த குறவர் உலகத்துல ரெண்டு ஒன்று அது அச்சம் மற்ற அங்க அஞ்சம் புலிப்பல் அவ்வளவு போனும் எங்க போடணும் எத்தனையோ புலி அவங்களுக்கு எளியா இருந்தது அதனால தூக்கி வீரம் இன்னொன்று அது போட்டா அந்த அச்சமே எதுவும் வராது என்பது அவங்களுடைய மரபு நிலை மரபு நிலை இதெல்லாம் போட்டு பீலியும் கூழையும் தட்ட சுரும்புறு படலை முச்சு சூரவு போல்வாள் அவை எப்படி இருப்பாருனா இவர் ஆண் சிங்கமா இருப்பார்னாரு அது பெண் சிங்கமா இருக்கும் ஆமா அந்த வீரங்கரம் இருக்கும்ல அதனால அது ஆண் சிங்கமாக சொன்னவர் நாகனை இது ஒரு பெண் சிங்கமாக இருந்தது ரொம்ப அருமையா சொல்லி பொறுவரும் சிறப்பில் மிக்க அரியவர் கீப்புதல் பேரே அறியாதென்றவரும் கூற இது ஒலியன் இப்படி யாருமையா வாழ்ந்தாங்கப்பா இருபது ஆண்டுகளுக்கு பெண் கல்யாணம் எப்ப இருபது வயசுல இப்ப நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பெண் மங்களம் என்ற மனைமாட்சி அதோட குரல் முடிஞ்சு போயிடுச்சு அவங்களுக்கு அடுத்த பகுதி அவங்க போகல மற்றதன் நன்கலம் நன்மக்கட் பேரு இல்ல இது நான் அறிக்கை சொல்றது உண்டு யார் வீட்டுல குழந்தை இல்லையோ அவங்களுக்கு இருக்கிற கவலையை விட ஏத்து வீடு பக்கத்து வீட்டுக்கு தான் அதிக கவலை அதான் அதிக கவலை அவங்களுக்கு இல்லன்னு சொன்னா இருந்துட்டு போகுது இதுக்கு என்ன கவலை நம்ம மாதிரி சீப்பில்லையே சௌரியமா இருக்கானு சொல்றது நான் தப்பா நினைச்சு அப்ப குழந்தை பெற்றவங்க சீப்படுவாங்க கூடுமான வரைக்கும் இப்ப இருக்கிற மேல ஆரவணாலும் படிக்க வச்சு வேலை தேடுறதுக்குள்ளே இமயமல ஏரியா பெண்ணா இருந்தாலும் கல்யாணம் மன்றத்துக்குள்ளே மீமலை ஏறி இறங்கிவிடும் சரி இறங்கி இறங்கினாலும் சரியா போச்சா பெண்ணு பையன் வேலைக்கு வந்தா சரியா போச்சா அப்புறம் கல்யாணம் அப்புறம் ஊர் பக்கத்துல வர வேண்டிய பக்கத்துல வந்துடணும் அதை மாத்தி ஆகணும் மாத்தனை பிறகு பையன் நல்லா இருக்கணும் தெரியணும் மரும நல்லா இருக்கணும் சிவஜிவ சரி பொண்ணு கொடுத்துட்டோம் ரொம்ப அருமையா பொண்ணே கண்ணி வர மாப்பிள்ளை நல்லா இருக்கணும் பக்கத்தூர்ல இருக்கணும் அருமையா இருக்கணும் இத்தனையும் இருக்க இத்தனையும் வேண்டாம் எம கேலூர் இத்தனையும் இருக்கிற மாதிரி ரொம்ப ரார் ரொம்ப மிக அருகிதான் சிலர் அதன் செம்பி தலை போடுவார் திருவள்ளுவர் ரொம்ப ஏதாவது கண்ணகரிசி தான் உட்காந்துருக்கு அதனால அங்க ஊர்ல என்னன்னு கேட்டா பைப்படி இப்படி அங்கெல்லாம் அங்க போய் எப்படி என்ன முடியாது சேர்க்கிறாரு ஒலி வச்சார் அங்கே தண்ணி அடிக்கிற பா ஒண்ணு பொண்ணும் இன்னொன்னு தண்ணி கூட வச்சிருக்குது நேர என்ன அங்க பாக்குறேன் இந்த தத்த அம்மா போறாங்க பாக்க ஆமா ஒரு பொட்டுப்பூச்சி இல்லை வயிற்றுல நீயும் இன்னொருத்தான் அங்கே இருக்குது என்னடி சொல்றேன் இன்னுமே தான் அதுக்கு பிறந்த பிறந்து வரப்போகுது நீ ஒன்னுடைய அதெல்லாம் பிறந்து ஒளிப்பதிவு செய்தா செய்யல எங்க பைப்படியில போய் என்ன சொன்னார்டாம் இவர்க்கு இனி முதல்வர் பேரே ஆரியது இன்னுமேதான் பிறகு போதாகும் வயசுல நாப்பத்தஞ்சு நாப்பத்தி ஆறாவது இந்த பைப்படி